ஸ்ரீ குருபியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மந்திரங்களுடைய அர்த்தத்தையும் பார்த்துன்னு வரோம் அதில் இப்போது பிதற்களை ஸ்தோத்திரம் பண்ணி பலன்களை கேட்கக்கூடியதான மந்திரம் இந்த மந்திரம் எப்போ சொல்லணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது வாச்சியதாமித்தனு பிரகிருபியுவதோச்சியதாம் ப்ரூயுரஸ்துஸ்வதேத்யுக்தே பூமோ சிஞ்சேத் தத்தோஜலம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காட்டுறது ஓம் ஸ்வதா அப்படின்னு பிராமணர்கள்டே சொல்லி ஜலத்தை கீழே விடணும் இதுக்கு ஸ்வதாகாரம்னு பேர் இந்த சுதாகாரங்கிறது எங்கே நாம் அர்க்கியங்கிறத பண்ணுறோமோ அங்கே இந்த சுதாங்கிறது உண்டு இதை பண்ணினால்தான் அர்க்கியம் பூர்த்தி ஆகும் இதை பண்ணின பிறகு அந்த பிராமணர்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறது இந்த மந்திரம் அந்த பிதர்களை பார்த்து இந்த மந்திரம் என்ன சொல்கிறது स्वादुषुसद पितरो वजोधा कृछ्रेश्रुत शक्तिवंत गभीरा चिसेनाइु बला अमृध्र सो वीरा उव्रातसा ब्राह्मण सह पित सोम्या सीवे பூஷாண்பா து துரிதா திருதாவோ அகஷும் சயீசத சுப்பே மிருகோ அசியோ சன்னதி பிரசூத்தியான நிச்சிரவந்தி தராஸ்மியம் சன் அந்த பிரம்மணர்கள்ட்ட உள்ள பித்திருக்களை பார்த்து இந்த மந்திரமானது சொல்லப்படுறது ஹே பிதரகா ரக்ஷா பிதற்களான நீங்கள் எங்களை ரட்சிக்கணும் நீங்கள் எப்படிப்பட்ட பிதற்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி தெரியணுங்கிறது இல்லை சுவாதுஷகும் சதஹா இன்றைக்கி என்னால் கொடுக்கப்பட்ட இந்த ஸ்ராத்தினாலே திருப்தியாக நினைக்கிறேன் அப்படிப்பட்ட பித்தக்கள் பயோதாக என்னுடைய வம்சத்தவர்கள் என்னையும் சேர்த்து வயசை தீர்மானிக்கிறவர்கள் பித்திருக்களான நீங்கள்தான் நான் எத்தனை வயசு இருக்கணும்னு நீங்கள்தான் தீர்மானிக்கிறேன் கிருஷ்ரேஷ்ருதா எந்த நிலையில் இருந்தாலும் அன்னம் வஸ்திரம் இது ரெண்டுக்கும் கஷ்டமில்லாமல் பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் சக்திவந்தா எல்லா சக்தியும் உண்டு உங்களுக்கு உங்களுக்கு இல்லாத சக்தினு உண்டா ரொம்ப சக்தி மிகுந்தவர்கள் கபீரா ரொம்ப புத்திசாலிகள் ரொம்ப புத்திசக்தி ஜாஸ்தி உண்டு சித்திரசேனாக உங்களுக்குன்னு சேனைகள் உண்டு ஆயுதங்கள் உண்டு வாகனங்கள் உண்டு இஷுபலாக ஆயுத பலம் ஜாஸ்தி அமருத்ரா யாராலையும் சாமான்யமாக உங்களோடு போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அப்படி உள்ளவர்கள் நீங்கள் சதோ ரொம்ப சூரர்கள் ரொம்ப பலசாலிகள் உறவோ ஓவிராத்தா பெரிய சேனையோடு கூடியவர்கள் சாமான்யமாக பேச்சினாலேயோ ஒரு யுத்தத்தினாலேயோ ஜெயிக்க முடியாது பிராம்மணா சஹா உங்களிடத்தில் வேதம் இருக்குது பிரம்மா அப்படின்னா வேதம்னு அர்த்தம் அந்த வேதம் ஆனது உங்கள்கிட்ட இருக்கிறதுனாலே காயத்ரி மந்திரம் இருக்குது உங்களை சாமான்யமாக ஜெயிக்க முடியாது காயத்ரி பலம் பிதற்களான உங்களிடத்துல தான் இருக்குது தேவதைகளுக்கு கூட கிடையாது ஆகையினாலே தேவதைகள் கூட உங்களிடத்தில் போட்டி போடுறதுக்கு யோஜனை பண்ணுவா அப்படிப்பட்ட பிதற்கள் நீங்கள் சோம்யாசா ரொம்ப அனுகிரக புத்தி உண்டு ஐஸ்வர்யம் நிறையா இருக்குது பலம் ஜாஸ்தியாக இருக்குன்னா அப்போது ஒரு கர்வம் இருக்கும் ஆனால் பித்திருக்களான உங்களிடத்தில் கர்வம் இல்லை சோம்யாசகா ரொம்ப அனுகிரக புத்தியோடு நீங்கள் இருக்கிறவர்கள் சிவே நோதியாவா பிருத்திவி அநேகசா எல்லா சமயங்கள்லேயும் நல்லதே நினைக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நீங்கள் எங்கள் இன்னொரு எனக்கும் என் குடும்பத்தாரர்களுக்கும் நிறைய அனுகிரகம் பண்ணணும் பூஷா நஃபா துதுரி தா திருதாதோ ரக்ஷா மா கிர்ணோ அகசகும் சஜி சதா இன்னைக்கு நடந்த இந்த ஹோமங்கள்னாலேயும் தேவதைகளை உத்தேசித்து செய்த கர்மாக்களினால தேவதைகள் திருப்தி அடணும் இந்த பூஷாங்கிற திருப்தி அடையணும் பூஷாங்கிற தேவதை தான் தேவதைகளுக்கு தூதனாக இருந்து இன்றைக்கி நான் செய்த இந்த கர்மாவை தேவதைகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிப்பட்ட பூஷாவானவர் சந்தோஷப்பட்டு அனுகிரகம் பண்ணணும் அதேபோல் பித்திருக்களான நீங்கள் என்னையும் என் குடும்பத்தாரையும் ரட்சிக்கணும் என் குழந்தைகளுக்கு சுப்பர்ணம் வஸ்தே மிருகோ அசியோதா நரவி பித்திருக்களான உங்களை எதிர்த்து யாரும் போட்டி போட முடியாது தேவதைகளே உங்களிடத்துல வர்றதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணுவா அவ்வளோ பலசாலிகள் நீங்கள் எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்திற்கும் யாருடைய அனுமதியும் இல்லாமல் போகிறதுக்கு சக்தி உள்ளவர்கள் தேவதைகளுக்கு அந்த சக்தி கிடையாது மந்த்ராதீனாகி தேவதாகான மந்திரம் சொன்னாலே தவிர தேவதைகள் இங்கே வர முடியாது ஆனால் பித்திருக்கள் அப்படி இல்லை நினச்ச மாத்திரத்திலே இங்கே வர முடியும் அப்படிப்பட்ட பெரிய பெரிய வீரர்களான நீங்கள் எனக்கு மன அமைதியை கொடுக்கணும் நான் பிரார்த்திக்கும் அத்தனை பலங்களையும் நீங்கள் கொடுக்கணும் என்னுடைய சந்ததிகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல எண்ணங்களையும் கொடுக்கணும் இந்த வம்சம் மேலும் மேலும் நல்லா தழைச்சி வர்றதுக்கு பித்திருக்களான நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படி இந்த மந்திரம் பிரார்த்திக்கிறது இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பித்திருக்களை பிரார்த்தனை பண்ணுறோம் அந்த பிராமணர்களிடத்துல ஆவாகனம் பண்ணின பித்திருக்களை நாம் என்னென்னெல்லாம் மனசில் பிரார்த்திக்கிறோமோ அத்தனையும் அந்த பித்தக்கள் அனுகிரகம் பண்ணுறா இந்த மந்திரம் ராஜசூயங்கிற யாகத்தில் பித்திருக்களை உத்தேசித்து சொல்லக்கூடியதான மந்திரம் இத்தனை பலன்களை பிரார்த்திக்கிறது இத்தனை விதமாக பித்தர்க்களே இந்த மந்திரம் ஸ்தோத்திரம் பண்ணுறது அப்படிங்கிறதுனாலே மகர்ஷிகள் ஸ்ராத்தத்தில் இந்த மந்திரத்தை நமக்கு வச்சிருக்க அப்படி பித்தர்களை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் அத்தனை பலன்களையும் கேட்கணும் பித்தர்களத்தில் இதற்கு அப்புறம்தான் அக்ஷதாசீர்வாதம்னு நமஸ்காரம் பண்ணி அக்ஷத போட்டுக்கணும் அந்த பித்திருக்களை பிரார்த்தனை அங்க அங்கே சொல்லக்கூடியதான மந்திரம் இது முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னா சஸ்வரமாக சொல்லி பிரார்த்தனை பண்ணினால் பித்திருக்கள் நம் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு நாம் பிரார்த்திக்கக்கூடியதான அத்தனை பலன்களையும் பித்திருக்கள் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது இதையே தான் தர்மசாஸ்திரமும் நமக்கு சொல்கிறது அடுத்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்